எஸ் பி பாலசுப்ரமணியம் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் உயிருக்கும் மேலான அந்த பெருமக்களை இரவு இன்றைய தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்ன பிரமிக்க செய்கிறது வழங்குபவர்கள் உச்சி வெயில் மேலே உற்சாகம் வதர்க்கும் மேலே கோவை ார்கள் வெளிநாட்டு பொருட்களின் அதிரடி விற்பனை சுங்கம் விச் ஹெரிடேஜ் விச் டேஸ்ட் கண்ணன் ஜூபுளி காபி பவுடர் மேலும் எல்ஜி ஷாபி அறுபதடி ரோடு பிஷப் திருப்பூர் நடிகர்கள் எம் ஆர் ராதா சினிமா நடிகனிதில் இருந்து அரசியல் அனுபவம் தட்டவன் உள்ள ஒரு ஆக்டர் கப்சேண்டாவா அஸ்ஸ சனா மேமரா a very great papa la unakyaaran ennum theriyadhu naan udathalavil angilathai pesuvom ah good ullathalavil tamilai pesuvom virayil inimaiya iravil ningal sekk kondirpadhu sooriyadha naan thii thii five five kelunga kelunga kelunga kelunga kelunga ketuk ketuk ketuk irunga பாலசுப்பிரமணியம் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளுடைய உயிருக்கும் மேலான சக இரவு இன்றைய தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்ன பிரமிக்க செய்கிறது பாடும் நிலாவும் பரம ரசிகவும் கோவைர் இடையர் பாளையம் அடவள்ளி சாலை இலக்கம் பதினாறில் மூன்று ஆட்டோ நகர் இரண்டாவது வீதி வழங்குபவர்கள் உச்சி வெயில் உற்சாகம் வதர்க்கம் மேலே கோவை ஸ்ரீதேவி இணைந்து வழங்குகின்றார்கள் டிஜிட்டல் பார்க் வெளிநாட்டு பொருட்களின் அதிகடு விற்பனை சிங்கம் ரிச் ஜூ காபி பவுடர் மேலும் எல்ஜி ஷாப்பி அறுபது விலோடு பிஷப் கூல் பேக் சைடு திருப்பூர் இந்திய தமிழ் வணக்கம் இந்திய இரவு ரசிகப் பெருமக்களே இன்று ஜூன் நான்காம் தேதி மின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அறுபத்தி இரண்டாவது ஆண்டுகளில் முப்பதாயிரம் பாடல்களை பாடி சிகரத்தின் உச்சியில் இருக்கும் எஸ் பி எம்ஜிஆர் சிவாஜியில் தொடங்கி இன்றைய விஜய் வரை தமிழ் திரை உலகின் அனைத்து முன்னணி நட்சத்திரங்களும் பாலுஜியின் குரலுக்கு வாய் அகைத்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவிற்கு எஸ் பி ஆற்றியிருக்கும் இசைப்பணி காலத்தினால் அழிக்க முடியாத கல்வெட்டுகள் இனிய இரவின் நேயர்கள் எஸ்பிபி ஒரு சிகரத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்ன பிரமிக்க செய்கிறது கடவுள் எனக்கு ஒரு வரம் கொடுத்தால் இந்த முப்பது ஆண்டு திரிப்பு கொடுத்தால் நம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சுகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க தயாராக இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்காகவும் இந்த ஜென்மத்தை எனக்கு அளித்த என் தாய் தந்தையாரர்களுக்கும் பல என்னை அறிமுகப்படுத்தின எல்லோருக்கும் நானும் என் குடும்பம் தலை வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறைந்தாகும் திசையாய் மலவே நினைவு தானே ஏங்கு பாடும் நிலாவும் பரம ரசிகனும் எண்ணம் எழுத்து ஆக்கம் கோவை மாநகர் இடையர் பாளையம் வடவள்ளி சாலை இலக்கம் 16 கீழ் மூன்று ஆட்டோ நகர் இரண்டாவது வீதி ஆர் ரவீந்திரம் இது நடைபெறுகின்ற இந்த விழா தம்பி பாலசுப்பிரமணிய அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவாகவும் நாள் ஒன்றுக்கு மூன்று பாடல்கள் வீதம் முப்பது ஆண்டுகளில் முப்பதாயிரம் பாடல்களை பதிவு செய்த பெருமையை போட்டுகின்ற பாராட்டுகின்ற விழாவாகவும் ஐம்பது ஆண்டுகள் அல்ல மேலும் பல்லாண்டுகள் வாழ்ந்து முப்பதாயிரம் பாடல்கள் அல்ல லட்சக்கணக்கான பாடல்களை நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகின்ற விழாவாகவும் அமைந்திருக்கின்றன ரவீந்திரம் இனிய இரவுக்கு நான் ஒரு புதிய வரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து எஸ்பிபியின் குரலுக்கு அடிவை கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக இன்டர்நெட் செல்போன் மூலமாக மாவட்ட மாநிலங்களை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கும் பாலுஜியின் ரசிகர்களோடு அவரின் பாடல்கள் பற்றியும் பாடியிருக்கும் விதத்தை பற்றியும் பேசி அளவலாவி மகிழ்கின்றேன் இந்த இனிய இரவு உங்களுக்கு முற்றிலும் வித்தியாசமானதொரு இனிய இரவாக இருக்கும் தமிழ் துறை இசையில் பாடிய பாடல்களை எனது அபிமானத்திற்குரிய பாலுஜி பாடியிருந்தால் எப்படி இருக்கும் என்ற நமது கற்பனையை இந்த இனிய இரவு நிஜமாக்குகிறது இந்த ஆக்கத்திற்கு புன்னூர் விழுக்காடு துணைபுரிந்த என்னுயிர் நண்பர் பானுவின் ரசிகர் மதுரை வற்றாயிருப்பு கிராமத்தில் பிறந்து தற்போது அமெரிக்காவில் பணியாற்றி சுந்தர் அவர்களுக்கு கோடிக்கணக்கான நன்றிகளை சமர்ப்பிக்கிறா் எஸ் பி பாலசுப்ரமணியம் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இரவு இன்றைய தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்ன பிரமிக்க செய்கிறது வழங்குபவர்கள் உச்சி மேலே உற்சாகம் வதர்க்கும் மேலே கோவை ஸ்ரீதேவி வழிபக்கும் இந்த படத்தில் வரும் இந்த தத்துவ பாடலை சிறு வயதில் கேட்டிருக்கிறேன் கே மகாதேவன் இசை அமைப்பில் லோகநாதன் எஸ் ராஜேந்திரன் ராஜசலட்சணா நடித்திருந்தார்கள் இந்த படத்திலேயே சீகா கோவிந்தராஜன் பாடியிருக்கும் அமுதும் தேதும் எதற்கு என்ற அற்புத பாடலும் இருக்கிறது இதே திரைப்படத்தில் திருச்சி லோகநாதன் பாடிய ஆசையை அதை போலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே இந்த பாடலில் அடடா போட வைக்கும் வரிகள் நிறைய நிறைய பாலுஜி திருச்சி லோகநாதன் குரலின் சுபிக்கு சிறிதும் குறையாமல் பாடி நம்மையும் அறியாமல் நன்றாக வாயை திறந்து பாட விடுகிறார் பாலுவின் குரல் வசத்திற்கு வாராத பாடல் ஒன்று தமிழ் இசையில் நிறுக்க முடியுமா bhule naam mila na madh neele ார் சும் பெறுவார் அதிநயம் காண்பார் நாடை உலகின் பாதையை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே தாமிரதன் மேலே இசை அமைப்பாளர்கள் வார்த்து எடுக்கின்ற வர்ணமிட்டை தன்னுடைய குரலில் பேர்த்து எடுக்கின்ற பெரிய ஞானம் அவருக்கு இயல்பாக உண்டு இங்கு பேசியவர்கள் சொன்னார்கள் அவர் ஒரு முறை கேட்ட பாடலை உடனே பாடிவிடுவார் என்று அது முற்றிலும் ஆனால் அதனிலும் மிகச் சிறப்பு அவருடைய தமிழ் உச்சரிப்பு அதுதான் தலையாய சிறப்பு தே படிவமற்றும் வாழ்ந்ததே இளமை நீண்டும் வருமா மனம் பெருமா சுகமா காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவ ஆசையே அலை போரே நாம் எல்லாம் அதன் காலம் அவ்வளவு பிரமாதமான ஒரு பாட்டில் கூட இதுவரை அவர் தமிழை தவறாக உச்சரிக்கவே இல்லை பாலுவை ஏனா பாராட்ட என்ன அவர் உச்சரிப்பு கரெக்டா பாடுறது ஒரு பெரிய விஷயமா நீங்க சொல்லலாம் அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல தாய்மொழி தமிழாக இல்லாத பொழுது தமிழை அக்கறையாக உச்சரிக்க வேண்டும் அதை அக்கறையாக பாட வேண்டும் என்று தமிழ் மீது காதல் கொண்டாலே அன்றி அது சாத்தியமல்ல எஸ் பி பாலசுப்பிரமணியம் கடைகள் போடும் மனிதர் எங்கே யார் குரல் கொடுத்தால் தினவின் முதுபில் பொருத்தும் நாளை பால் பயணங்கள் எங்கே எங்கள் பாட்டில் கூட முடியாது இதை என்னும் கடலில் ஆழம் என்று தெரியாது பாடுவதா வாடுகிறோ சோகமில்லையே மணியம் இரண்டாவது பிறந்த நாள் பெருமக்களின் இந்த விழா என்ன பிரமிக்க செய்கிறது வழங்குபவர்கள் உச்சி வெயில் மேலே உற்சாகம் வதற்கும் மேலே கோவை திடீர் என்று பாடுவது ஒரு வகை இனிதாக பாடுவது ஒரு வகை சிம்ம குரலோனின் குரல் எப்படி ஒரு விதத்தில் அதுபோல தொன்னூறு படங்களுக்கு மேல் மோகனுக்கு குரல் கொடுத்த சுரேந்தரின் இனிய குரல் இன்னொரு விதத்தில் அழகு அந்த பக்கம் டி எம் சவுந்தர ராஜன் கமீர் என்று பாடிக்கொண்டிருக்க இந்த பக்கம் பி வி ஸ்ரீனிவாஸ் ஏ எம் ராஜா ஆகிய இருவரும் மென்மையான நடிகர்களுக்காக இனிமையாக காதல் பாட்டுக்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் பழைய பாடல்களை கேட்க வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமே இந்த இருவரின் இனிய குரல்கள் காலங்களில் அவள் வசந்தம் கேட்காதவர்கள் இருக்க முடியாது அதேபோல தேன் படத்தில் வரும் காலையும் நீயே மாலையும் நீயே எனக்கு எல்லாமும் நீயே என்று காதலாகி கசிந்துள்ள அற்புத பாடலையும் கேட்காதவர்கள் இருக்க முடியாது பாலுஜியின் குரலில் இந்த பாடல் கேட்கவே சுகம் ஏ ராஜா பாட்டை எவ்வளவு பாவங்களுடன் பாடினாரோ எந்த குறையும் வைக்காமல் தன்னுடைய பாணியில் பாலுஜி இந்த பாடலை மிகவும் அழகாக பாடியிருக்கிறார் என்னுடைய நீண்ட நாள் அனைத்து பாடகர்களின் அருமையான பாடல்களையும் என்னுடைய பாலுஜியின் குரலில் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திய பாடல் இது காலமிலயமி கா கடலுமில மா காற்று கடலூமி malayum nee like music class thing is good a nalla balance ilether class thing edukana cinema thil iradha kashtam rendu thukume ora alagana oru balance strike panna nayamani vai oseyum nee நீ அறுவடிவாகும் தெய்வமீ காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே கடையும் நீயே காலையும் நீ மாலையும் படங்களை போவே பருவம் முழுதும் நிறைந்தவள் நீயே வீழ்ந்து படங்களைப் போவே பருவம் முழுதும் நிறைந்தவள் நீயே மனதில் அமைப்பவள் நீயே திறந்த போதுல இருந்து ஜனிகம்மா வாய்ஸ் சுசீலம்மாட்டேன் இருக்கும்போது என்னுடைய தான் இன்னும் இருக்கு பெருமை என்னவென்றால் பாடகனோடு இந்த கரை உலகிலேயே நான் சமகாரத்தவனாக வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு வாழ்ய காலத்தில் இருந்து நண்பனாக இருக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்ததை அதை நான் பொறுமையாக தமிழல்ல எந்த மொழிகள் எந்த மொழிகளுக்கு இனிமேல் வளர்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு காலம் அதற்கு ஜீவசக்தி இருக்கோ அதுவரையிலும் என் பாலு உன்னுடைய திருநாமம் இருக்கும் நீயும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாலசுப்ரமணியம் இந்த ஜென்மத்தை எனக்கு அளித்த என் தாய் தன்னையாரர்களுக்கும் கலைஞனாக எனக்கு ஒரு ஜென்மத்தை கொடுத்த திரு குருண்டபணி அவர்களுக்கும் நானும் என் குடும்பம் தலை வணங்கி எங்களுடைய நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் காய்ப்பாலில் வீரம் கண்டேன் காலாற்றில் தமிழை கண்டேன் காய்பாலில் வீரம் கண்டேன் காலாற்றில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்க கண்டென் சற்றவர்க்கு ஆளுகின்ற உள்ளம் என்ன எஸ் பி பாலசுப்பிரமணியம் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் உயிருக்கும் மேலான அந்த சில பெருமக்களை சில துணிய இரவு இன்றைய தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்ன சிரமிக்க செய்கிறது வழங்குபவர்கள் உச்சி வெயில் மேலே உற்சாகம் வதர்க்கும் மேலே கோவை ஸ்ரீதேவி வழங்குகின்றார்கள் நியூ டிஜிட்டல் பார்க் வெளிநாட்டு பொருட்களின் அதிரடி விற்பனை சுங்கம் கண்ணன் ஜூப்ளி காபி பவுடர் மேலும் எல்ஜி அறுபதடி ரோடு பிஷப் பேக் சைடு திருப்பூர் ஒரு சந்தோஷம் பல்லடம் பழைய படங்கள் பாடல்களின் ஒரிஜினல் டிவிடி பிசிடி என் பி த்ரீ கிடைக்க ஒரே இடம் பல்லடம் டி எம்எஸ் ஆடியோ ஒன் வீடியோஸ் நெஞ்சில் நிறைந்தவை கண்களில் சதிகளில் நிறையட்டும் ஆடியோ ஒன் வீடியோஸ் மத்திய பஸ் நிலையம் பல்லடம் பார்க் கோவையின் ஒரிஜினல் ட்யூட்டி பேசும் நான்காயிரம் சதுரடியில் வெளிநாட்டு பொருட்கள் ஏற்ற புதிய புதிய பொருட்கள் ஒரு கேரண்டியுடன் நியூ டிஜிட்டல் பார்க் கனடா வங்கியார்கள் சுங்கம் கோவை வேம்பநாடு வால்பூட்டி கோவை மற்றும் நீலகிரி விநியோகஸ்தர்கள் சக்தி ஆக்ரோ போன் நைன் வேம்பநாடு கோட்டையம் வைட் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் சக்தி ஆக்ரோ போன் நைன் எயிட் உங்கள் பவிழம் ஜுவலர் ட்ரிபிள் நைன் ஸ்பெஷல் உங்கள் பவிழம் ஜுவலர் ஒன்று ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மட்டுமே முந்துங்கள் இச்சலுகை மூன்று நாட்களுக்கு மட்டுமே பவிழம் ஜுவலர்ஸ் கோவை மற்றும் பொள்ளாச்சி குங்குமம் யாருக்கு லாபம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய கோயில்கள் பரிகார மந்திரங்கள் மற்றும் வாரம் பதினைந்து பேருக்கு குங்குமம் டெவ்டல் இணைந்து வழங்கும் ப்ளூடூத் கேமரா இணைந்த பதினைந்து நோக்கியா செல்போன்களை வெல்ல பரிசு கூப்பன் இந்த இதழில் உள்ளது நாளை கடைகளில் கிடைக்கும் மக்களுக்கு பயிறியப்பல்படி காலை வேளை புத்து குலர்ச்சி தினமு தந்தே கரீபாக்களுக்கு தந்தி பதினாலு பயிற்சியப்பல்படி எஸ் பி பாலசுப்ரமணியம் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளிருக்கும் மேலான பெருமக்களின் ஆக்கம் கோவை மாநகர் இடையர் பாளையம் வடவள்ளி சாலை இலக்கம் பதினாறின் கீழ் மூன்று ஆட்டோ நகர் இரண்டாவது வீதி ஆறு ரவீந்திரன் வழங்குபவர்கள் உச்சி வெயில் மேலே உற்சாகம் வதற்கும் மேலே வெளிநாட்டு பொருட்களின் அதிகடி விற்பனை அறுபதடி ரோடு பிஷப் ஸ்கூல் பேக் சைடு திருப்பூர் எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் பாடும் தொழிலுக்கு அச்சாரமாக அடியெடுத்து வைக்க குரல் தேர்வுக்கு மிகவும் உதவிய இந்த பாடலை தான் நெல்லிசை மன்னரிடம் பாடி என்ன ஒரு துரதிருஷ்டம் உச்சரிப்பு சரியில்லை தமிழ் நன்றாக கற்றுக்கொண்டு வாருங்கள் நிச்சயம் பாடல் தருகிறேன் என்று சொன்னதை பல தடவை நேரிலும் மேடை நிகழ்ச்சியிலும் தொலைக்காட்சியிலும் எஸ் சொன்னது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி அதே பாடலை இங்கு முதல் பாடலாக வழங்குகிறேன் நான் நிறைய கேட்டிருக்கேன் நிகழ்ச்சிகளில் நிறைய யங்ஸ்டர்ஸ் பாடகர் பாடியிருந்தால் எப்படி இருக்கும் என்று நம் எல்லோருக்கும் தோன்றியிருக்கும் சில அற்புதமான பாடல்களை கேட்கும் இதை பாலுஜி பாடியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்ததும் கொண்டு படத்தில் வரும் நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற பி வி அவர்கள் பாடியுள்ள பாடலை பாலு பாடியிருப்பது அசத்தல் நான் என் நன்றி கடன் நினைக்கிறேன் பாடுறேன் உங்களுடைய நான் எவ்வளவு நேரம் தயாராக இருக்க எவ்வளவு நேரம் உட்காரீங்களோ ஏன் அதிருஷ்டம் நிலவே என்னிடம் நெருங்காதிக்கும் நெருங்காதி நீ நினைக்கும் இடத்தில் நானில் மரம் மயங்காதே நீ மயங்கும் பகை நானில் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நானில் என்ன எப்படிப்பட்ட கலைஞர் அவர் ரொம்ப ஈவன் அவர் ஸ்டைல் ரொம்ப துருவம் வேற வேற துருவம் இருந்தாலும் எவ்வளவு அழகான பாடல்கள் கம்போஸ் பண்ணிருந்தார் அழகாக பாடனட்டு அவர் என்னை ரொம்ப இன்ஃபுளு பண்ணார் கோடை நாள் என் கோலத்தில் வரலாம் என் கோலத்தில் இனி மேல் வருமோ பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம் என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ நிலவே என்னிடம் நெருங்காது நீ நினைக்கும் இடத்தில் நானில் நேரத்திலே அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆழ்ந்தவன் என்னையே படைத்துவிட்டான் நிம்மதிய நான் அலைந்தேன் இந்த நிலையில் உனை தூது தூதுவிட்டான் நிலவே இடத்தில் நானில்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நானில்லை நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் பால சுப்பிரமணியக்கு கடவுள் ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்ய ஆனந்தங்களை கொடுக்க வேண்டும் என்று என் இஷ்ட தெய்வமான கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்கிறேன் பாலசுப்ரமணியம் சினிமாக்கு ஒரு வரம் என்று சொல்லலாம் எப்படிப்பட்ட பாட்டு கொடுத்தாலும் பாடக்கூடிய திறமை உள்ளவர் எந்த டைப் சாங் பாட்டு கொடுத்ததும் உடனே ஒரு நிமிஷத்திலே பாட்டு கத்துக்கிட்டு பாடிடுவாரு அது ஒரு ரொம்ப கிஃப்ட் கடவுள் கொடுக்குது இன்னும் கூட நிறைய பாரி நல்லா இருக்கணும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் பேச வந்தேன் சொல்லத்தா எஸ் பி பாலசுப்பிரமணியம் மீற என்னுடைய சித்தத்திலும் என்னுடைய ரத்தத்திலும் அதற்காகவே நாம் வாழ்கிறேன் பார்ப்பறமடியம் 62வது பிரந்தனாய் அள்ளியிருக்கும் மீலான தெருப்பெருக்களே ரப்பு இமியிரவ இன்று தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்னை பிரமிக்க செய்கிறது மங்களும்வர்கள் ऊंची வெய்யில் மேலே உற்சாகம் பதர்க்கம் மேலே ஓவை ஃபுல் டேவி டேக் தி ஸ்கைஸ் ஆலரும் நடை பாடகள் ஆயினும் நான் கற்றது கையெழு இன்னும் கடமளவு நான் எங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்ற என்னுடைய விருப்பமான நடிகர் கமல் நடித்த இந்த படத்தை எப்படி பார்க்க தவறினோம் என்று பல நாள் வியந்திருக்கிறேன் இயக்குனர் சிகரத்தின் சொன்னத்தான் மதிக்கிறேன் எழுபத்து மூன்றில் வெளிவந்த படம் படத்தை நான் பார்க்கவில்லை மணியனின் நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் திவக்குவார் ஜெயச்சித்ரா ஸ்ரீ ஆகியோர் நடித்த இந்த பாடலை பலமுறை கேட்டிருக்கிறேன் மெல்லிசை மன்னர் இசையமைத்து ஜானகியுடன் அவரே பாடியிருக்கிறார் சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தான் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் காற்றில் விதக்கும் புகை போல இது போன்ற பாடல்கள் மனதோரத்தில் எப்போதும் மிதந்து கொண்டே இருக்கிறது என் உயிர் பாலுஜியின் குரலில் இந்த பாடல் அருமையாக ஒழிக்கிறது இப்போது உள்ளத்தாக்கிறே வாயிருந்து சொல்வதற்கு வாசின் சொல்லத்தால் நினைக்கிறேன் இத்தனை பேர் என்னை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் என்னும் போது எனக்கு அதுக்கு தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல ீன் சொல்றாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி என்பது மழையானால் அவள் கண்கள் தானே கார் மேகம் நான் பாராட்ட அவள் வருவாழோ கிள்ளை மாட்டாள் அவள் வருவாடே சுகம் தருவாடே சொல்லத்தான் நினைக்கிறே சீனியர்ஸ் வந்து நான் வரும்போது கிடைச்சது என்னுடைய பாக்கியம் அதனாலதான் ஓரளவுக்கு நான் இருக்கிறேன் கிடையவே கிடையாது என் உள்ளத்துக்குள்ள என்னன்னு இருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல பொய் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் கிடையாது நான் பாடு அவள் தான் பாடு அவள் வாழோ என்னை நீனை பாழோ அவள் வாறு வாழே என நீனை எஸ் பி பாலசுப்ரமணியம் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் மேலான அந்த பெருமக்களை சிறப்பு இணைய இரவு இன்றைய தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்ன சிரமிக்க செய்கிறது வழங்குபவர்கள் உச்சி வெயில் மேலே உற்சாகம் வதர்க்கும் மேலே கோவை இவைந்து வழங்குகின்றார்கள் நியூ டிஜிட்டல் பார்க் வெளிநாட்டுப் பொருட்களின் அதிரடி விற்பனை சுங்கம் விச் வெரிச்சேஜ் விச் டேஸ்ட் கண்ணன் ஜூபிளி காபி பவுடர் மேலும் எல்ஜி ஷாப்பிங் அறுபதடி ரோடு பிஷப் ஸ்கூல் பேக் சைடு திருத்தூர் பல்லடம் ஆடியோ ஒன் வீடியோஸ் பழைய படங்கள் பாடல்களின் ஒரிஜினல் டிவிடி பிசிடி எம் வீடியோஸ் மத்திய பஸ் பல்லரம் வயதானல் கண்ணாடிய மாத்துங்க போடுங்க போடுங்க அரசாபிகள் போய் பிரகிரு மல்டி போக்கல் போடுங்க என்றும் இணையான தோற்றத்தை பெருங்கிரிவ் அரசாசிகள் அன்னபூர்ண எதிரல் அரசை வேறெங்கும் கிளைகள் இல்லை பத்தாம் வகுப்பு தேர்வில் அறுபது சதம் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்புகளுக்கு கட்டணம் ஏதும் என்று இலவசமாக கல்வி கற்பிக்க அழைக்கிறது ஆங்கிலம் மற்றும் தமிழ் மீடியம் கொண்ட சுபாஷ் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சச்சிமில் அருகில் கோவை ரோடு பொள்ளாச்சி சுபாஷ் சொல்ல தொடங்க பாதி பால அவங்க கத்துல இருந்து அரசியல் அனுபவம் தட்டவே makeup change out. As the son of Emma Rada, I'm very great. What about you, I don't know what you're talking about. I'm going to talk to you on the other side. Oh, good. I'm going to talk to you on the other side. I'm going to talk to you on the other side. I'm going to talk to you on the other side. எஸ் பி பாலசுப்ரமணியம் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் மேலான பெருமக்களில் எண்ணம் எழுத்து ஆக்கம் கோவை மாநகர் இடையர் பாளையம் வடவள்ளி பாலை இலக்கம் பதினாறின் கீழ் மூன்று ஆட்டோ நகர் இரண்டாவது வீதி ஆர் ரவீந்திரன் வழங்குபவர்கள் உச்சி வெயில் மேலே உற்சாகம் வதற்கும் மேலே ார்கள் வெளிநாட்டுப் பொருட்களின் அதிகடி விற்பனை சிங்கம் ஜூபி மேலும் அறுபது அடி ரோடு திருப்பூர் பற்றி நிறைய விளக்க வேண்டியதில்லை ஆலுவால் அன்போடு தாசன்னா என்று அழைக்கப்படுகின்றவர் எனக்கு கடவுள் பரம் கொடுத்தாலும் ஏன் எனக்கு ஒரு வாய்ஸ் கிடைக்கல அவள் அழகான ஒரு வாய்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் இவரது தமிழ் உச்சரிப்பை கிண்டல் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவரது குரல் யாரையும் வாயை திறக்கவிடாத மெய்மரக் கட்சியும் வைதீக குரல் அவரது குரல் நம் நாடி நரம்புகளில் அதிர்வை ஏற்படுத்தும் யேசுதாஸ் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஒரு கச்சேரியின் பார்த்திருக்கிறேன் தமிழ் கூறும் நல்லுலகம் அங்கேயும் அவரை சினிமா பாடல்களை பாடச் சொல்லி சீட்டனுப்பிக் கொண்டிருந்தது அவர் பொறுமையுடன் அதற்கான மேடை அதுவல்ல என்று விளக்கி பாட இயலாததற்கு வருத்தமும் தெரிவித்துக் கொண்டார் அதனாலேயே கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது எதிலுமே தவிர்க்க இயலாத சங்கதியாக சினிமா ஆட்கொண்டிருக்கிறது ால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பது வழக்கு இங்கு ஒரு மாறுதலுக்கு எட்டடி பாய்ந்த இந்த அற்புத பாடலை அவரின் தம்பி தங்க கம்பி என் பாலுஜி எப்படி அடி பாய்ந்து பாடுகிறார் என்று கேட்போமா பாலு குரலுக்கு கமல் எவ்வளவோ பாடல்கள் வாய வைத்து உயிரோட்டம் கொடுத்திருக்கிறார் இந்த பாடல் காட்சிக்கு இந்த பாடலை பதிவு செய்து பார்க்க வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை கண்டே நூனை நானே கண்ணீ கலை மாறி கன்னிமாயில் என கண்டே நூனை நானே கந்திப்பகலூனை நான் பார்க்கிறீ ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறீ ரா கலை மா கன்னிமில் என கண்டே முனைதேமை என்றால் ஒரு வகை அமைதி கீழை என்றால் அதில் ஒரு அமைதி நீ ஒரு கிளி தேடு பாடும் ஆனந்த குயில் தேடு தெய்வம் சடி செய்தது போல விதி செய்தது கண்ணே கலைமான கன்னிமில கண்டேனு நானே அந்திபருனை நாம் பார்க்கிறே ஆண்டவன இதைத்தான் கேட்கிறேன் hari haru o hari ru kadal kundin kanavin alarkke kanmani unai naan therthi nilraikkei numakke uli vaani yenaalum enai nee maravaadi nee நிம்மறி நீராணே என் சொன்னிரி கண்ணே கலைமானே கண்ணிமயில் என கண்டே நுனை நானே கண்ணே கலைமானி கன்னிமயில் என கண்டே நுனை நானே கண்டிப்பத நுனை நா பற்றி பேச நிறைய உள்ளவர்களை எழுதி வைத்துக் கொண்டும் ஞாபகம் வைத்துக் கொண்டும் முப்பது வருடங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு பேசியவர்கள் இங்கு நான் பாதியில் வந்தவன் என்னுடைய அருமுகம் நான் ஒரு கலைஞன் என்பதற்கும் முன்னால் ரசிகன் பாலுவின் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறேன் இந்த பாலுவிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் பாட கத்துக்கலான்னு நினைக்க வரல அந்த மாதிரி வராது கத்துக்கல இந்த பணிவைத்தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னமும் ஆசைப்பட்டுக் கொண்டு மாணவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கலைஞனாக ரசிகனாக பாலுவுக்கு நான் இந்த விழா மேடையில் பரிசு கொண்டு வரவில்லையே என்று குசேலன் மாதிரி எனக்கு தோன்றியது அந்த பரிசை கொண்டு வந்திருக்கிறேன் தயவுசெய்து பால அவர்கள் இங்கே வந்து நிற்குமாறு அவர் பணவின் மாணவனாக அந்த பரிசை அவருக்கு அளித்து வணங்கி விடைபெறுகிறேன் எஸ் பி பாலசுப்ரமணியம் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் உயிருக்கும் மேலான பெருமக்களை சிறப்பு இரவு இன்றைய தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்ன சிரமிக்க செய்கிறது வழங்குபவர்கள் உச்சி வெயில் மேலே உற்சாகம் வதற்கும் மேலே வரலாற்றுத் தலைவர்களை எங்கே அறிந்திருக்கிறோம் அவர்களின் உருவங்களை நம் கண்முன்னே கொண்டு வந்த பெருமை நடிகர் சிவாஜி அவர்களுக்கும் உண்டு அதுபோல தன் குரலில் கடவுளையும் தலைவர்களையும் தன் கண்முன்னே நிரலாட வைத்தவர் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் குரலுக்கு ஓர் தனித்தன்மை உண்டு அதேபோல் ஓர் ரசிகர் இன்னமும் உண்டு மணியோசை படத்தில் வி ராமமூர்த்தி அவர்கள் இசையில் அவர் பாடியுள்ள தேவன் கோயில் மணியோசை பாடலை பாலு தன்னுடைய பாடியில் பாடியிருக்கிறார் கேட்டு மகிழுங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காலியை நினைவுபடுத்தி இந்த பாடலை பாடி மரியாதை செய்திருக்கும் பாலுக்கு மிக்க நன்றிகள் அவர் குரலை பற்றி நாம் எழுத நமக்கு ஒரு தகுதி வேண்டும் அவரை பற்றி பாராட்ட வார்த்தைகளே இல்லை எனலாம் அதனால் அவரின் பாடலை பாலுவின் குரலில் நாமும் கேட்டு மகிழ்வோம் நல்ல சேதிகள் சொல்லும் மருவோசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சேதிகள் சொல்லும் அருவோசை ஆவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் ஓசை மணி ஓசை தேவன் கோவி மணி ஓசை நல்ல சேவிகள் சொல்லும் அரு ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல தேதிகள் சொல்லும் அருள் கோசை மணி ஓசை இது ஆசை கீழவன் குரலோசை அவன் நம் வீனை காட்டும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சொல்லும் அருள் கோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்ட பாலசரை பத்தி எல்லாருமே சொல்லிருக்கீங்க நான் என்ன சொல்றேன் அவரை பத்தி ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் எயிட்டி பாம்பேல இருந்து வந்துட்டு இருக்கேன் என்ஆர்ஸ் குரூப் வந்துருக்கு பாம்பேல வந்துருக்கும்போது அப்போ வந்து யார் கேட்டா கூட சிகரெட் போடுங்க கண்ணாடி திரு போடுங்க பாடு பாட்டும் அப்படியே பாடுறாங்க ஒன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் அவர் கேட்ட எந்தெந்த பாட்டுக்குமே அப்படியே பாடுனாங்க அப்படியே ஆடி போயிட்டேன் அப்ப மக்கள் வந்து சிகிரெட் போடுங்க சார் பாலிசார் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் நிஜமா அந்த ஆண்டு பொண்ணுத்தினால இந்த வருஷம் சர்வீஸ் வந்து ஐம்பது வருஷம் ஆகி அந்த ஐம்பது வருஷம் விழாவில் நாமும் கலந்துக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டு வேண்டி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பல்லடம் டிஎம்எஸ் ஆடியோ ஒன் வீடியோஸ் பழைய படங்கள் பாடல்களின் ஒரிஜினல் டிவிடி பிசிடி எம் பி த்ரீ கிடைக்க ஒரே இடம் பல்லடம் டிஎம்எஸ் ஆடியோ ஒன் வீடியோஸ் நெஞ்சில் நிறைந்தவை கண்களில் சதிகளில் நிறையட்டும் ஆடியோ ஒன் வீடியோஸ் மத்திய பஸ் நிலையம் பல்லடம் SP பாராஃபரமியம் 62வது பிறந்தநாள் கூடியிருக்கும் மேலான ಸದಸ್ಯ பெருமக்களே நாட்டு இமியே இரவு இந்த தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்னை பிரமிக்க செய்கிறது வள்ளுங்கவர்கள் ऊंची வெய்யில் மேலே உற்சாகமதர்க்கம் மேலே கோபை சுய் தேவி தேக்ஸ் ட்ரைம்ஸ் திருவிளையாடல் படத்தில் நான் மிகவும் ரசித்தது நாகே சிவாஜி சந்திப்பு தொடர்பான காட்சிக்கு பிறகு கர்வம் பிடித்த இசைக்கலைஞராக வரும் பாலையா அவர்கள் தொடர்பான காட்சி அமைப்பு ஊரையை மிரள வைத்து ஆடம்பரமாக வந்திறங்கும் பாலையாவிடும் சவாலுக்கு எல்லோரும் மன்றி இருக்கையில் பானபட்டர் துரத்திய விறகு வந்து சிவாஜி அட்டகாசமாக பாடி பாலையாவை இரவோடு இரவாக ஊரை விட்டு ஓட செய்யும் காட்சி மிகவும் சுவை பாலமுருடையவர்களின் குரல் மிகப்பொருத்தமாக அமைந்திருந்தது அந்த பாத்திரத்திற்கு பாலபுரணிகிருஷ்ணா அவர்களை குரு ஸ்தானத்தில் வைத்து பாலுஜி பெருமிதம் கொண்டிருக்கிறார் குருவுக்கு சிஷியன் செலுத்தும் மரியாதையாக குருவின் பாடலை சுவை பாடி அர்ப்பணிப்பதை விட சிறப்பாக பாலுவால் வேறு எதையும் செய்திருக்க முடியாது இதோ பாலுஜியின் குரலில் ஒரு போதுமா அது இது என்ன கேள்வி பாலுவின் குரல் பொடியும் கேட்க எனக்கு ஒரு வாழ்க்கை முழுவதும் போதாது ஒரு போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா நாடமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா பொதுநாதமா சங்கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா தேவானமா என் கால கே திருநாட சமா மாநக திருநாடு சமாகுமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா கவிஞர் அவர்கள் நம்முடைய கவிஞர் வாலு எழுதியிருப்பதைப் போல ஆந்திரத்திலே பிறந்து தமிழகத்திற்கு கிருஷ்ணா தண்ணீர் வருவதற்கு முன்பே ஈத மழையை தந்த வாலுவை பாராட்டுவது பல பாடல்கள் வாயிலாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குழலின்றும் யாழின்றும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே பவர் மாறுவார் குழலின்றும் யாழ் என்றும் என் குரல் கேட்ட பின்னாலே பவர் மாறுவார் பழியாத தலையில் என தலையில் என பாடுவார் என அறியாமல் எதிர்போர்கள் எழுந்தோடுவார் என அறியாமல் எதிர்போர்கள் எழுந்தோடுவார் எஸ் பி பௌனசுப்ரமணியம் என்னுடைய உயிருக்கும் மேலான தசக இன்றைய தினம் எனக்கு நடக்கின்ற இந்த விழா என்ன பிரமிக்க செய்கிறது கடவுள் எனக்கு ஒரு வரம் கொடுத்தால் இந்த முப்பது ஆண்டு திரிப்பு கொடுத்தால் நான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சுகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க தயாராக இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்காகவும் நானும் என் குடும்பம் தலை வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாடும்போது நான் தென்றல் காற்று வருவ மங்கையோ தென்னங்கேற்று பாடும்போது நான் தென்றல் காற்று வருவ மங்கையோ தென்னங்கேற்று நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்று நெஞ்சம் பாடை கொண்டதென்று நான் ரொம்ப சாதாரண கலைஞன் எங்கும் பேசியும் வராது பாடுறதும் நிறைய பேரை பார்த்து கத்துக்கிட்டு எனக்கு ஒரு குரு இல்லாததுனால எல்லாரையும் குருவாக நினைத்து எல்லாரும் சொல்றதிலே இருக்கிற நன்மையை நான் எடுத்து பாடுகிறவன் பழகிறவன் என்னை பத்தி எத்தனையோ பேர் பெருமையா பேசிருக்காங்க அதுக்கு நான் புரியவனா இல்லையான்னு எனக்கு தெரியவே தெரியாது உலகம் வளரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் பூலரும் புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் பூலரும் யாரும் வாழப்பாடும் காற்றும் நானும் வாழ்ந்து தானே இன்ப நானும் இன்று தானே எனக்கு நிறைய பேசு வந்துரு ஆனா தொண்டைக்குள் ஒரு அழுத்தம் ஒரு சொல்ல முடியாத ஒருதனைகள் தமிழ்நாட்டுல எத்தனையோ பெரிய பாடல்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு மிஞ்சி நான் என்ன பண்ணிருக்கிறேன் நானும் என் தொழில் என் குடும்பத்துக்காக என் குழைப்புக்காக நான் பாடுக எனக்கு அதுக்கு மிஞ்சி பெருசா ஒண்ணும் தெரியாது இப்படி இருக்கிற ஒரு சின்ன கலைஞனுக்காக எம் எஸ் சுபலட்சுமி அம்மா அவர்கள் லதா மங்கேஷ்கர் அவர்கள் கலைஞன் அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் சுசீலா அம்மா அவர்கள் ஜானகி அம்மா அவர்கள் இருக்கிற பெரிய மேதைகள் என் நண்பன் கமல் அவர்கள் என்னுடைய சகோதரர் திரு அவர்களும் வாலி அவர்களும் இத்தனை பேர் என்னை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் என்னும் போது எனக்கு அதுக்கு தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல இங்கிலீஷ்ல அந்த மாதிரி இருக்கின்றது நான் உங்களை எல்லோருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிற இந்த ஐயா அம்மா இந்த செல்பத்துல எனக்கு இந்த கிடைச்சிருக்கிற இந்த புண்ணியத்துக்காக எனக்கு பார்த்த வரல நீங்கள் கடமைப்பட்டிருக்கு அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை தேரும் பேர் கொடுத்த தெய்வம் என்பதும் மையல்ல மடைதீரந்து தாவும் நதிய நான் மனம் தீரந்து தீரு கூயினான் இசைக்கலஞன் என் ஆசைகளாயிரம் திணைத்தது படித்தது எல்லா மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே இதுவரை கேட்டது எஸ் பி பாலசுப்ரமணியம் இரண்டாவது பிறந்த நாள் பெருமக்களை பரம ரசிகளும் எண்ணம் எழுத்து ஆக்கம் கோவை மாநகர் இடையர் பாளையம் படவள்ளி சாலை இலக்கம் பதினாறின் கீழ் மூன்று ஆட்டோ நகர் இரண்டாவது வீதி ரவீந்திர வழங்கியவர்கள் உச்சி வெயில் மேலே உச்ச வெளிநாட்டு பொருட்களின் அதிரடி விற்பனை சிங்கம் கண்ணன் ஜூபி பவுடர் மேலும் எல்ஜி அறுபதுடி ரோடு பிஷப் பேக் சைடு திருப்பூர் மீண்டும் இன்னமோர் இனிய இரவில் உங்களை சந்திக்கும் வரை புலரும் நாணைய பொழுது உங்களுக்கு வளமானதாக அதிர்ஷ்டகரமானதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியை விரைவு செய்துவிடை வருகிறேன் என்றும் உங்கள் அன்பில் ஆர் ஜி லட்சுமி நாராயணா